முப்பத்தி மூன்று கூறியதாவது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை எனவே ஒட்டகங்களிடத்தில் பாலையும் அதன் சிறுநீரையும் அருந்துமாறு அவர்களுக்கு நபிசல்லாக அலைவசல்ல அவர்கள் கட்டளையிட்டார்கள் உடனே அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒட்டகங்கள் இடத்தில் சென்று அதன் பாலையும் சிறுநீரையும் அருந்தினார்கள் அதன் மூலம் அவர்கள் நோயில் இருந்து நிவாரணம் அடைந்ததும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய கொலை செய்துவிட்டு கால்நடைகளை தங்களோடு ஓட்டி சென்றனர் இந்த செய்தி மறுநாள் காலை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து வருமாறு சிலரை அனுப்பினார்கள் அன்று நண்பகலில் அவர்கள் பிடித்துக் கொண்டு வரப்பட்டார்கள் உடனே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கட்டளைப்படி அவர்களுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு அவர்களுடைய கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டன ஹர்ரா என்ற கரும் பாறை நிறைந்த இடத்தில் அவர்கள் எரியப்பட்டார்கள் அவர்கள் தண்ணீர் கேட்டும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை இவர்கள் திருடினார்கள் கொலை செய்தார்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னர் நிராகரித்து விட்டார்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போருக்கு தயாராகிவிட்டார்கள் என அபு கிலாஃபா கூறுகிறார்